பிரரங்க சோத மகான் கோம்பேதிரங்காம்பிதம்பரமணாய ம காஞ்சனீமோர் ஜாஸ்வராஜாஜே ிஷு பிரோத்த ஜம்வஸ்விஞாப்ப சிோஸ்தோ குருரிஷ மனஷா மமா ஜச்சிவிஸரிம்ைத்திரிணைய <Brahma> <Brahma> सुखतरे ாண்டலோஸிஸ் குருரித்த மனஷா மம விமித்தியு நம்ம நரந்தரம் விமத்தியஜா ூத்தாவிதான்மே பாவ பிராரப்யர்ஸ்வரிஷா மனா மமா ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகங்களிலெல்லாம் உபநிஷத்தினுடைய பரம தாத்பரியமான மகாவாக்கியத்தை உபதேசித்து கொண்டிருக்கிறார் முதல் ஸ்லோகத்தில் பிரஜானம் பிரம்ம என்கிற மகாவாக்கியத்தின் விளக்கமாக ஸ்லோகம் அமைந்தது இரண்டாவது ஸ்லோகம் அகம் பிரம்மாஸ்மி என்கிற மகாவாக்கியத்தினுடைய அர்த்தத்தை விவரித்தது மூன்றாவது ஸ்லோகம் தத்துவமசி என்கிற மகா வாக்கியத்தை விவரித்து சொல்லுகிறது மூன்றாவது ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கிற விஷயம் இதுதான் இந்த உலகம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பது ஒரு நிலையில்லாதது மாயத்தோற்றம் உடையது பரம்பொருள் ஒன்றே நிலையானது அதுவே சத்தியமானது அதுவே என்னுடைய நிஜஸ்வரூபம் என்று குருவின் முகமாக குருமுகமாக குரு தெரிந்து கொள்வது குரு இந்த உண்மையை நன்றாக புரிந்து கொள்வது சொல்லப்போனால் குரு பண்ணும் இந்த ஆத்ம விசாரங்கிறது தனியாக பண்ணக்கூடாதுன்னு சங்கராச்சாரியார் உபநிஷத்துக்குள்ளெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கார் செல்ஃப் ஸ்டடிங்கிறது வேதாந்தத்தில் கூடவே கூடாது சாஸ்திரம் போய் சுவாதந்திர பிரம்மான்வேஷனம்னு குறு முண்டகோபனிஷத்தில் ஒரு இடத்துல சங்கராச்சாரியர் இப்படி எழுதியிருக்கிறார் அதாவது எனக்கு வந்து எனக்கு கிராமர் நல்லா தெரியும் சம்ஸ்கிருத கிராமர் நல்லா தெரியும் எனக்கு வந்து மீமாசா பிரமாணசாஸ்திரம் நியாய கிர லாஜிக் ஃபிலாசபிலாம் நான் நல்லா படிச்சுருக்கேன் பிரமாண சாஸ்திரம்னு பேர் அதுக்கு பேர் சன்னியாசிகளுக்கெல்லாம் சன்னியாசின்னு இந்த வேதாந்தம் படிக்கிறவர்களுக்கு முக்கியமாக மெயினாக மூணு சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும் பதசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் அதனால் சன்னியாசிகளை பார்த்தோன்னா சொல்கிறோம் இல்லையா பத வாக்கிய பிரமாண பாராபார பாரீன ஜம பிராணாஜாம பிரத்யாகார தாரணா தியான சமாத்தியஷ்டாங்க யோகாநுஷ்டான தப்சக்கரவர்த்தி அந்த சுங்கேரி பிரிருதாவளிலாம் அப்படி சொல்லுவோம் அநாத்தியவிச்சின்ன குரு பரம்பரா பிராப்த ஷட்தர்சன ஸ்தாபகாச்சாரிய வியாக்கியான சிம்ஹாசநாதீஸ்வர ரிஷ்யசிங்க புரவராதீஸ்வர துங்கபத்ராதீரவாசி இப்படிலாம் சொல்லி அவளை மரியாதை பண்ணுவோம் அதில் முதல்ல எடுத்தவுடனே வர்றது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவராஜகாச்சாரியவரிய அப்புறம் பத வாக்கிய பிரமாண பாராவார பாரின பதவாக்கிய பிரமாண பாராற பாரினா பதசாஸ்திரம் வாக்கியாஸ்திரம் பிரமாணசாஸ்திரத்தோட கரைய கண்டவான் அர்த்தம் பதசாஸ்திரம் சொன்னா கிராமர் வாக்கியாஸ்திரம்னா மீமாசா சாஸ்திரம் ஹவு டு அனலைஸ் அப்படிங்கறதே ஒரு சாஸ்திரம் பேரு மீமாசா சாஸ்திரம்னு பேர் பூர்வ மீமாம்சா வேதத்தினுடைய பூர்வபாகம் தெரிந்தவர்கள் தெரி தானாவே படிக்கூடாது வாக்கியம் எனக்கு தெரிஞ்சு கொடுத்து நானாவே டைரெக்டாக உப உபனிஷத்தை அனலைஸ் பண்ணுறேன்னு போகக்கூடாதான் சாஸ்திரோபி சாஸ்திரம் மற்ற சாஸ்திரங்கள் தெரிந்தவனாக இருந்தாலும் ஸ்வாதந்திரியேன தனியாக பிரம்மாநம் பிரம்ம விசாரம் ந குறியாத் செய்யக்கூடாது சாஸ்திரோபி ஸ்வாதந்திரியேன பிரம்ம அன்வேஷனம் சாஸ்திரம் படித்தவனா இருந்தாலும் பிரம்ம விசாரம் வேதாந்த விசாரம் தனியாக பண்ணக்கூடாது எடுங்க ஒரு சிஷ்ய ஒரு குரு கிட்ட போனாருன்னா இருக்கும் எந்த உபனிஷத்தை எடுத்தாலும் அதுல அது இருக்கும் அர்ஜுனனுக்கு பகவான் குருவா இருந்து கீதையை சொன்னார் ஆக சங்கராச்சாரியர் அடிக்கடி சொல்றது குருமுகமா படிச்சாதான் தத்துவஜானம் எளிமையாக புரியும்வர் சுகார்த்த பிரதிபத்தியர்த்தம் எளிமையாக உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் குருமுகமாகத்தான் படிக்க வேண்டும் நம்ம பத்து வருஷமாக மண்டையை போட்டு படிச்சுட்டு இருக்கிறத அவர் ஒரு அரை செகண்டில் சொல்லிட்டு போயிடுவார் வந்து நீங்களாக படித்தோம்னா அதுக்கு மீனிங்கே கண்டுபிடிக்க முடியாது ஒரு அரை செகண்டில் அவர் வந்து இதுக்கு அர்த்தம்னு சொல்லிடுவார் காரணம் என்னென்னா அது பரம்பரை அதுக்கெல்லாம் மீனிங் சொல்கிறது அந்த சம்பிரதாயமாக தெரிஞ்சது நல்ல குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும் என்னது இந்த உலகம் அனித்தியம் இந்த உலகம் அனித்தியம் இந்த உலகம் அனித்தியமானது இது மாறக்கூடியது இதுக்கு வந்து ஸ்வத சத்தா தனியாக இதுக்குன்னு இருப்பு கிடையாது பரம்பொருள் ஒன்று தான் யதார்த்தமானது பரமசத்தியமானது அதுதான் என்னுடைய நிஜஸ்வரூபம் அப்படிங்கிறத குருமுகமாக தான் தெரிஞ்சுக்க குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு தமிழ்லேயே பழமொழி உண்டு அதனால் எல்லா ஃபீல்டுக்குமே குரு வேணும் அதுவும் இதுக்கு கண்டிப்பாக வேணும் எது எந்த வித்தைக்கும் குரு இல்லைன்னா சோபிக்காது குருடினை குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார் அப்படின்னு ஒரு திருமந்திர பாடலே இருக்குது நம்முடைய அஜானத்தை நீக்கக்கூடிய குருவை நாம் நாடி அடைய வேண்டும் அதில் குரோஹோ வாச்சா நிச்சித்திய இதை நன்றாக தெரிந்து கொண்டு குருமுகமாக படித்தோமான நம்ம மனசில் இந்த கன்விக்ஷன் உறுதி இல்லாட்டி சந்தேகம் நிறைய வரும் நாமளாக கூட இன்னொருத்தட்ட போய் அது சரிதானான்னு கேட்டுக்க வேண்டி வரும் சொப்பனத்தில கூட நமக்கு ஏதோ தத்துவஜானம் வருதுன்னு வச்சுப்போம் யாரோ உபதேசம் பண்ணி வருதா ஒரு கற்பனை பண்ணிப்போம் அப்பவும் கூட ஜாகிரத அவஸ்தையில யார்ட்டையா ஒருத்தட்ட போய் நான் நினைக்கிற சரிதானு கேட்க வேண்டியிருக்கும் ஆகினால குரு ரொம்ப அவசியம் ஆஹ் குருங்கிறது வந்து ஏதோ ஒரு சரீரம் இல்லை ஒரு சரீரம் கிடையாது ஒரு பிரின்சிபிள் ஒரு தத்துவம் அது அம்மா அம்மா எப்படியோ அது மாதிரிதான் அம்மாங்கிறது நமக்கு அம்மா வந்து நம்ம பெற்று எடுத்துருக்கிறார் அது அந்த அம்மாங்கிறது நம்ம ஸ்தூல சரீரமாக இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு மதிப்பு தர்றதுங்கிறது அவருடைய அந்த தியாகம் குணம் இதுக்கெல்லாம் தான் அந்த மதிப்பு கொடுக்கணும் அது மாதிரி குருவும் அப்படி தான் ஒருத்தரை குருன்னு எப்போ புரிஞ்சுக்கிறதுனா ஒருத்தரை யாரையோ ஒருத்தரை குருட்டுத்தனமாக குரு நம்ப வேண்டிதான் ஆனால் அவருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு பார்த்துக்கணும் சாஸ்திரம் தெரியுமா சம்பிரதாயம் தெரியுமா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவருடைய குணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுன்னா அது அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட நம்ம கேட்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நமக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருந்து அவரும் உண்மையை தெ உண்மையை தெளிவாக சொல்லி நமக்கு புரிஞ்சு கொடுத்தோன்னா அவர் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவர் தான் நமக்கு குரு குரு வந்து நானே வந்து உனக்கு குரு இல்லைன்னு சொல்கிறாரும் வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டிய உண்மையெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு நான் குரு இல்லைன்னு சொன்னார்னாலும் அவர் குரு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு சாய்ஸ்லெஸ் அது பண்ண வேண்டிய டீச்சிங் நடந்ததுக்கு பிறகு அவருக்கு வந்து அந்த சாய்ஸ் இல்லை நான் குரு இல்லைன்னு சொல்கிறதுக்கு அம்மா வந்து குழந்தைய பெற்றதுக்கப்புறம் நான் உனக்கு ஒன்றும் அம்மா இல்லை அப்படின்னு சொன்னாலும் உண்மையாது சொல்லிவிடுறேன் இனிமேல் நீ எனக்கு குழந்தையும் இல்லை நான் உனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் சொல்லி விடுறேன் நீ எனக்கு பிள்ளையும் இல்லை நான் உனக்கு அப்பாவும் இல்லைன்னு சொல்லிவிட்றேன் நிஜமா அப்படி ஆயிடுமா மாற்ற முடியுமா அதை மாற்ற முடியாது அதே மாதிரி தான் குருவும் சொல்ல வேண்டிய சொல்லிக் கொடுக்க வேண்டிய டீச்சிங் ஒழுங்காக சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்லியாச்சுன்னா அவருக்கும் சிஷ்யனுக்கு அது புரிஞ்சுடுன்னு சொன்ன ஞானம் ஏற்பட்டுடுத்துன்னு சொன்னும் சிஷியனும் குருவை நெகட் பண்ண முடியாது குருவே குருவை குருஸ்தானத்தை நீக்க முடியாது இதுதான் உண்மை அதனால சாஸ்திரம் தெரிஞ்ச ஒருத்தரை சாஸ்திரத்துல சொன்னபடி லக்ஷணங்கள்லாம் உள்ள குருவை ஒருத்தரை நாடி இந்த ஜத்து மித்தியா ஒரு தோய தோற்றம்னு சொல்லி இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் வேர்ல்டு இந்த சரீரமும் மனசும் புத்தியும் இந்த ஜகத்தும் ஒரு தோற்றம்னு புரிந்து கொண்டு சத்தியம்னு தெரிந்து அதுதான் நான் புரிந்து நான் வந்து சுத்த சைதன்யம் ஐம் பியூர் கான்சியஸ் அவ்வளோதான் நான் சுத்த சைதன்ய சொரூபமாக அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டணும் புரிந்து கொண்ட பிறகு அதுக்கப்புறம் அதில் ஏற்படுற சந்தேகங்கள் எல்லாம் யுக்தி பூர்வமாக சிந்தனை யுக்திபூர்வமாக சிந்தனை பண்ணி அதை நீக்கி அந்த அதாவது தப்பான அபிப்பிராயம் வரும் அதெல்லாம் நீக்கி அப்புறம் ஆழ்ந்து தியானம் பண்ணி மனசில் நல்ல சாந்தியை அடைந்து தெளிவை பெற்று நித்தியம் பிரம்ம நிரந்தரம் விமர்சதா நிர்வாஜாந்தாத்மனா இதெல்லாம் என்ன குறிக்கிறதுனா ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் வேதாந்தத்தை முறையாக படிக்கிறது அதை நன்றாக சிந்தனை பண்ணுறது அப்புறம் தியானம் பண்ணுறது இங்கே தியானம்ங்கிறது ஏதோ ஒன்று ஆகிறது இல்லை எதை நாம் புரிஞ்சுட்டோமோ அந்த நாலெட்ஜை ஃபோம் பண்ணுறோம் அசிமுலேட் பண்ணுறோம் அவ்வளோதான் இங்கே ஒன்றும் ஒன்றும் பிக்கமெல்லாம் ஆறுறதில்லை நிறைய பேர் இப்படி நினச்சின்னு இருக்கோம் நாம் பிரம்மமாக ஆகணும்னா பிரம்மமாக ஆகிறது இல்லை நம்ம வந்து உடம்பாக நம்மளை ஆக்கின்றிருக்கோம் உடம்பு மனசாக நம்ம இருக்கோம் நம்ம வந்து உடம்பாக நம்மளை நினச்சின்னு இருக்கிற போது நம்ம பிரம்மந்தான் பிரம்மமாக ஆக முடியாது பிரம்மமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான் உடம்பாகத்தான் நான் ஆகியிருக்கேன் உடம்பத்தான் நான் விடணுமே நான் பிரம்மமாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை உடம்பு மயமா ஆயிட்டேன் ஆனா நான் உடம்பு மயமா நினைச்சு விடனுமே தவிர உடம்போட அபிமானம் வச்சுருக்கிற போதும் நான் பிரம்மந்தான் உடம்புல அபிமானத்தை விட்ட பிறகும் நான் பிரம்மந்தான் எப்பவும் நான் பிரம்மஸ்வரூபமாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஞானம் யாருக்கு உறுதியாகிறதோ அவனுக்கு நடந்தூத்தடந்தர்த்தம் பின்னு சொன்னால் வரப்போறதுன்னு அர்த்தம் துஷ்கிருத்தம் சொன்னால் பாபம்னு அர்த்தம் சுகிருத்தம் புண்ணியம் அர்த்தம் புண்ணியம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் சம்பின் பேரு பாவக பாவனம் கரோத்தி இது பாவகா அக்னிக்கு எதை போட்டாலும் அக்னிக்குள்ள போட்டாலும் அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடும் அதனால அக்னிக்கு பேரு பாவகான்னு பேர் ஞானமாகி அக்னின்னு அர்த்தம் சம்பின்மயே பாவா பாவகே சொன்னா ியக்னியில் அப்படின்னு அர்த்தம் என்ன பண்றான் கீதையில நாலாவது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வருகிறது நம்பர் ஞாபகம் இல்லை எனக்கு பஸ்மசாத் குரு தேருள் என்னன்னு கேட்டா எப்படி நெருப்பானது விறகு கட்டைகளை எரித்து சாம்பலாக்குகிறதோ அப்படி ஞானமானது நம்முடைய கர்மங்களை எரித்து சாம்பலாக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது இப்ப ஞான அக்னா அக்னி இல்லை ஞானமே அக்னி ஞானமே அக்னி ஞானமே கண்ணு நம்ம ஞான அக்னி ஞானம் வேற அப்படி ஒரு அக்னி கொழுந்து விட்டு தலையில தலையில எல்லாம் பிளேமா வரும் அர்த்தம் இல்லை ஞானாகி ஞான அக்னி லாங்குவேஜ மாற்றி போட்டிருக்கு சம்வின்மையே பாவக்கேன்னு போட்டிருக்கு சம்வின்மையே பாவக்கே இஸ்இக்குவல் டுன அப்படின்னு அர்த்தம் ஞான சஞ்சித கர்மம்னா என்ன அர்த்தம் நிறைய இருக்குது நம்ம வந்து இன்னும் இன்னும் அனுபவிக்க வேண்டிய கர்மங்கள்லாம் மூட்டை மூட்டையாக இருக்கு அதுக்கு பேர் சஞ்சித கர்மானு பேர் இந்த சஞ்சித கர்மாவுக்கு தான் சமஷ்டி சஞ்சித கர்மாவுக்கு பேர் தான் மாயான்னு பேர் சமஷ்டி சஞ்சித கர்மா இஸ் ஈக்குவல் டு மாயா எஷ்டி சஞ்சித கர்மா வந்து அவித்யான்னு சொல்லுவோம் இந்த சஞ்சித கர்மானு ஒன்று இருக்கு சஞ்சித கர்ம இந்த சஞ்சித கர்மாவை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தான் புரியும் அந்த காலத்தில் ஆற்றுல எல்லாம் குதிர் உண்டு நெல்லு குதிர்ன்னு பேர் நெல்லு குதிரில் வந்து நிறைய எப்பவுமே ஒரு ரூம் மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல அதுக்குள்ளே ஃபுல்லாக நெல் இருக்கும் கதவை திறந்து வேணுங்கிற நெல்லை எடுத்து விதைக்க போடலாம் அரிசியாக திருக்கோ இடி இடிக்க கொடுத்தோம்னா அதை இடித்தா உடனே சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்குள்ளே இருக்கு அது நிறைய நெல் இருக்கும் எப்பவுமே எப்போ திறந்தாலும் எடுத்துக்கலாம் அந்த அதுக்கு பேர் சஞ்சித கர்மானு பேர் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் குதிரைக்குள்ளே இருக்கிற நெல் இஸ் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா அப்படி மாதிரி புரிஞ்சுக்கணும் குதிரைக்குள்ள இருக்கிற நெல் அப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த குதிரைக்குள்ளே இருக்கிற நெல்லை கொஞ்சம் எடுத்து விதைக்க போட்டு அப்புறம் கொஞ்சம் எடுத்து சமைக்க போட்டு இந்த விதைக்க போட்டுருக்கிறதுக்கே பழையபடி நெல்லாக வரப்போறது அதை பழையபடி அந்த குதிரைக்குள்ளே போட போகிறோம் அதுதான் ஆகாமி கர்மானு பேர் விதைக்க போட்டிருக்குறது வரப்போறது அப்புறம் எடுத்து சமைக்கிறது கொடுத்துருக்கோமே அதுதான் பிராரப்த கர்மா இல்ல இந்த சஞ்சித கர்மான்னு ஒன்று இருக்கு அந்த சஞ்சித கர்மாவில் என்ன பண்ணிருக்கு ஒரு போர்ஷன் இப்ப வெளியில வந்திருக்கு அதுக்கு பேர் தான் பிராரப்தம்னு நிறைய தடவை பிறந்தாச்சு இந்த சஞ்சீத கர்மாவை ஏகப்பட்டது கழிச்சாச்சு அதுல ஒரு திரும்பவும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மனுஷ ஜன்மாவை வந்திருக்கு நிறைய தடவை மனுஷனாக பிறந்திருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி எடுத்த மனுஷ ஜென்மாவில் பண்ணின புண்ணியத்தினால திரும்பவும் ஒருத்தரம் மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு அதனால் திரு இந்த மனுஷென்மாவை வீண் பண்ணினால் பழையபடியும் மனுஷென்மா கிடைக்கிறதுக்கு ஒரு பத்து லட்சம் ஜென்மாக எடுக்க வேண்டியிருக்கும் அதனால தான் ஜென்மா மகிமையை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறோம் திரும்பவும் இந்த மனுஷென்மாவை எப்போ கிடைக்குமோ நமக்கு தெரியாது அதனால தான் இப்போவே இந்த மனுஷென்மாவை பயன்படுத்திக்கோன்னு சொல்கிறோம் அப்போது இந்த சஞ்சித கர்மாவில இருந்து ஒரு போர்ஷன் பிராரத்த கர்மமா வந்திருக்கு இப்ப நாம பண்ற புண்ணிய பாபம் எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம இறந்து போன உடனே பழையபடியும் சஞ்சித பாபத்தில் சஞ்சிதத்துல போய் சேர்ந்துடும் சஞ்சிதத்துல சேர்ந்துடும் இப்படியே சக்கரம் மாறி அநாதி அவித்தியா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்ராபிகி கர்மகதிபிகி விசித்ராசு பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புன புனா அநேகதா ஜனித்வா இங்கும் கேட்ட மாதிரி இருக்கு ஆணியோட்டிசாரே விச்சித்திர கிராமத்துச்சிசு பசுப்பிமாதிஷு புனப்பு புன அனை ஜனித்தேனியகவினமனுஷன்மாத்தவ ஜென்மாபியாசா ஜென்ம பிரபுதி ஏதக்ஷண பயந்தம் பால்யே வயசி கௌமாரே ஜம்மனே நீழக போகிறது இந்த சங்கல்பம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுனா ஞானம் வந்த உடனே சஞ்சித கர்மம் அழிஞ்சு போயிட்டுருதான் ஆகாமி கர்மமும் அழிஞ்சு போயிடுறது ஞானம் வந்த உடனே ஞானம் வர்ற வரைக்கும் இந்த சஞ்சித கர்மாவும் ஆகாமி கர்மாவும் அழியாது திரும்ப ஞானத்தை பெறலேன்னு வச்சுங்க பழையப்படியும் ஜென்மாவை எடுத்துட்டே இருக்க வேண்டிதான் நிற்கவே நிற்காது இந்த ஜென்மாவை எடுத்துட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சம்சார சாகரம் சம்சார சக்கரம்னு பேர் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகு துஸ்தாரே சொல்றோம் இல்லை இது நிறைய தடவை வந்துட்டே இருக்கு இந்த சக்கரம் அதனால இதனுடைய என்னன்னா சம்சாரம் அழிஞ்சு போகுன்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்ற ஜம் ஒன்று ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகள் தான் எங்களுக்கு அழிந்து போகிறது அதை என்ன சொல்லுறது பூத்தம் சஞ்சிதம் இருக்கு சுருக்கமாக சொன்னா சுஷ்கிரு புண்ணிய பாபங்கள் புண்ணிய பாபத்தை எல்லாம் சேர்த்து பொதுவாக கர்மான சொல்லுவோம் கர்மா கர்மஃலன் அர்த்தம் ஆக பூதம் பாவிச்சு பிரகர்ஷே த பிரக்கர்ஷேன தகதான நன்றாக எரித்து விடுகிறான் ஞானமாகி அக்னியில் சஞ்சித்த கர்மமும் ஆகாமி கர்மமும் அழிந்து போகிறது அப்புறம் என்ன பண்றான் இந்த சரீரம் எடுத்தாச்சு அதனால இந்த சரீரத்தை அனுபவிச்சு தான் தீர்க்கணும் அதனால பிராரப்தத்தை பிராரப்தத்தை அனுபவிக்கிறான்னு அடுத்த வரி சொல்றேன் சாஸ்திரத்தில் இது பெரிய சர்ச்சை ரொம்ப வாதம் இருக்கு இதை பத்தி ஞானிக்கு பிராரப்தம் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி பெரிய வாதம் ஞானியோட ஆங்கிளில் பிராரப்தம் கர்மாவே கிடையாது ஆனால் உலகத்தோட திருஷ்டியில் சாஸ்திரத்தோட திருஷ்டியில் அவன் ஞானத்துக்கு அப்புறமும் பிராரப்தம் இருக்கிறதுனால தான் குரு சிஷ்ய பரம்பரை கண்டினியூ ஆறுது ஞானம் வந்த உடனே ஆள் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ யாரோ வேதாந்தம் படிப்பாளா இப்போ வேதாந்தம் படித்து ஞானம் வந்து விடுத்தா நீங்களாம் செத்து போயிடுவேன் ஆளே காணாது வா அனுபவி கொஞ்ச நேரம் சுத்திட்டு தான் நிற்கும் அது மாதிரி ஞானம் வந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு சரீரம் இருக்கும் அதை அடுத்த வரையில் சொல்லுகிறார் ஸ்வவப்புஹு பிராரப்தாய சமர்ப்பிதம் தன்னுடைய சரீரத்தை பிராரப்தத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டான் என்ன வர்றதோ வந்துட்டு போகட்டும் அதனால தான் சில ஞானிகள்லாம் வைத்தியம் கூட பண்ணிக்கிறது இல்லை எல்லாம் பிராரத்தத்துக்கு என்ன அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு இல்லையா இந்த சரீரத்தில் இருந்து எதை அடையணுமோ அதை அடைஞ்சாச்சு கர்மயோகத்தை பண்ணியாச்சு சித்த சுத்தி அடைஞ்சாச்சு உபாசனை பண்ணியாச்சு சித்த ஏகாகிரதத்தை அடைஞ்சாச்சு சித்த விஷாலத்தை அடைஞ்சாச்சு தத்துவஜானத்தை தெரிஞ்சு அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுட்டாச்சு நான் இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுடாச்சு இனிமேல் இந்த பாடியை இறுத்து காப்பாற்றி என்ன ஆக போகிறது அதனால் இது வந்து அனுபவிக்க வேண்டியதுலாம் அனுபவித்து தீரட்டும் அப்படின்னு கூட நிறைய பேர் விட்டுவிடுவார்கள் சில பேர்லாம் பிராரத்த போக்கில் போகட்டும் தற்கொலை பண்ணிக்கிறது தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறது அது பிராரத்தோட இதுக்கு விட்டுவிடுறது வைத்தியம் பண்ணிக்கிறது வைத்தியம் பண்ணிக்கிறதுனால அஜ்ஞானின்னு அர்த்தம் இல்லை வைத்தியம் வேணா பண்ணிக்கலாம் வேண்டாம்னா பண்ணிக்காமல் இருக்கலாம் ஏன்னா அவர்களுக்கு வந்து சரீரம் ஒரு ஆபரணம் மாதிரி ஷரீவர் சரீரமே அவங்க இல்லை சரீரம் அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி ஆபரணம் மாதிரி லக்ஸுரி அது அவசியம் இல்லை வேணும் இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா போகட்டும் சரீரத்தை பத்தி லட்சியமே கிடையாது மற்றவர்களை போல உலக நடைமுறைக்காக ஏதோ அன்னாக தர்மத்துக்காக பண்ணி கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சரீரத்தில் அபிமானம் கிடையவே கிடையாது இதுக்கு ஒரு கத இதுக்கு ஒரு கருத்து சொல்றது உண்டு சொல்றது ஒரு விஷயம் வித்தியாசமான கருத்து ஆகாமி கர்மம் சஞ்சித கர்மம் ஆகாமி கர்மம் பிராரப்த கர்மம் மூணு கர்மமே ஞானம் வந்தவுடனே அழிஞ்சு விடுறது ஆனால் பிராரப்த கர்மம் பேருக்கு இருக்கு அவரை அனுபவிக்கிறது சரீரம் இருக்குதுன்னா சொல்கிறோம் அதுக்கு தான் சொல்றது எக்ஸாம்பிள் என்ன சொல்வதுன்னா தசரதர் இறந்த உடனே கௌசல்யா சுமித்ரா கைகை இதில் யார் முதல்ல விதவியானார்கள்னா ஃபர்ஸ்ட் யார் விதவியானார்கள்னு கேட்டால் என்ன பதில்னா மூணு பேருமே ஒரே நேரத்தில் ஆனார்கள் ஆனா பிராரத்தம் வந்து லோக திருஷ்டியில சாஸ்திர திருஷ்டியில ஏன்னா ஞானத்துக்கு பிறகு ஞானியோட சரீரம் உலகத்துல இருக்கு அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதனால சங்கராச்சாரிய சொல்றார் சஞ்சித கர்மத்தையும் ஆகாமி கர்மத்தையும் ஞானத்தீயினாலும் எரிச்சுட்டு பிராரத்தத்துக்கு தான் சரீரத்தை கொடுத்து விட்டு ஞானி இருக்கான் இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஒரு மனிதன் விவேகியானவன் என்ன பண்றான்னா உலகத்துல வைராகியம் வந்து குரு கிட்ட போய் பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுண்டு அதுதான் நானும் புரிஞ்சுண்டு சந்தேகத்தை எல்லாம் நீக்கி தியானம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தில் உறுதியை அடைஞ்சு கர்மாக்களை நாசம் பண்ணி இந்த உலகத்தில் ஜீவன் முக்தனாக இதுதான் என்னுடைய இதுதான் சாஸ்திரத்தினுடைய பரமா பரமார்த்தம் பரம சித்தாந்தம் சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரர் இந்த மூணு ஸ்லோகத்துக்கு மூணாவது ஸ்லோகத்தில் கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த குருமுகமாக சொன்னதுனால குருகிட்டிருந்து போய் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா தத்துவம் அந்த பிரம்மமாக இருக்கிறாய் இதுதான் உபதேசம் இந்த உபதேசத்தை வாங்கி இந்த ஞானத்தினால தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிறத உணர்ந்து தத்துவமஸிங்கிறது உபதேச வாக்கியம் அதை வாங்கிண்டு அந்த மகாவாக்கியத்தை அர்த்தம் புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் இந்த ஞானத்தினால் கர்மாவெல்லாம் அழிஞ்சு போதும் அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது இதில் நான் தமிழ் பொழிப்புரை சொல்கிறேன் எழுதிக்கணும் விவேக்கியானவன் நம்பர் சொல்ல நான் அப்புறம் சொல்றேன் விவேக்கியானவன் இவ்வுலகம் இடைவிடாமல் மாறி அமைந்து கொண்டிருப்பது செமிகாலன் இவ்வுலகம் இடைவிடாமல் மாறி அமைந்து கொண்டிருப்பது செமிகாலன் அடுத்தது மாயத் தோற்றம் உடையது செமிகோளன் பிரம்மம் ஒன்றே நிலையானது செமிகோலன் சத்தியமானது சத்தியமானது அதுவே எனது உண்மை வடிவம் அதுவே எனது உண்மை வடிவம் நிஜஸ்வரூபம் சொல்லும் என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் மை ஓன் மை ஒரிஜினல் நேச்சர் என்னுடைய ஸ்வரூபம் எனும் பேருண்மையை எனும் பேருண்மையை குருவின் வாயிலாக நன்கு அறிந்து கொண்டு எனும் பேருண்மையை குருவின் வாயிலாக நன்கு அறிந்து கொண்டு சந்தேகங்களை சந்தேகங்களை தகுந்த க்தியால் யுக்திகளால் சிந்தித்து நீக்கி சந்தேகங்களை தகுந்த யுக்திகளால் சிந்தித்து நீக்கி கமா குருவின் வாயிலாக நன்கு அறிந்து கொண்டு கமா தகுந்த யுக்திகளால் சிந்தித்து நீக்கி டைவிடாத தியானத்தால் எண்ணங்களை அடியோடு நீக்கி தவறான எண்ணங்களை அடியோடு நீக்கி தெளிவுபெற்று தெளிவுபெற்று சஞ்சித ஆகாமி புண்ணிய பாபங்களை சஞ்சித ஆகாமி புண்ணிய பாபங்களை ஞானாக்னியில் நன்கு எரித்துவிட்டு ஞானாக்னியில் நன்கு எரித்துவிட்டு தனது உடலை பிராரப்தத்திற்கு நன்கு அர்ப்பணித்து விடுகிறான் பிராரப்தத்திற்கு நன்கு அர்ப்பணித்து விடுகிறான் இது எனது உறுதியான கருத்து ஏஷா மம மனிஷா இது ஏஷா மம மனீஷா அடுத்த லோகம் இதுல நம்பர் சொல்லிவிடுறேன் சொல்றேன் அகிலம் விஸ்வம் விஸ்வம் அகிலம் இருக்கு அதனால அகிலம் முதல்ல போடணும் நம்பர் ஒன் விஸ்வம் ரெண்டுமேவ மூணு பிரம்ம நித்தியம் பிரம்ம இருக்கு மூணு நாலு பிரம்மங்கிறது நாலு நித்தியம் அஞ்சு தீன் ஒன்னு சப்ளை பண்ணி ஆறுனு போட்டுக்கோ நம்பரே. தீ சப்ளை பண்ணி ஆறு போட்டுக்கோ குரோஹோ ஏழு வாச்சா எட்டு நிச்சித்ய ஒன்பது நிரந்தரம் பத்து விமதா பதினொன்னு நிர்வாஜாத்தாத்மன भाविच दुष्कृतं பாவிச்சதுஷ் பதிமூணுமே பாவகே பதிமூணு பன்னெண்டா பதினால சம்பின்மையே பாவக்கே பதினாலு பிரதகதா பதினஞ்சு சம்பின்மையே பாவக்கேங்கிறது ஒன்னா போட்டு போட்டுக்கணும் பதினஞ்சு ஸ்வப்பு பதினாறு பிராரப்தாய பதினேழு சமர்ப்பிதம் பதினெட்டு இத்தியேஷான்னு ஒண்ணு இருக்கு அதுல இத்தின்னு தனியா பிரிக்கணும் பத்தொன்பது இத்திங்கிறது மனிஷா இருபது அகிலம் விஸ்வம் நான் சொல்ற நம்பர் சரியா வருதா பார்த்துட்டே வாங்கும் அகிலம் விஸ்வம் நஸ்வரமேவ பிரம்ம நித்யம் இதி குரோ வாச்சித் திரந்தரம் விமர்சதா நிர்வியாந்தாத்மனா பூத்தம் பாவிச்ச துஷ்ருதம் சம்பன்மய பாவகே பிரதாப்பு பிராரத் தமர் ஏஷா மம மனிஷா இந்த ஏஷா மம மனிஷா கூட மாற்றி சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் இத்தீங்கிறது எத்தனை நம்பர் சொன்னேன் பத்தொம்பது ஏஷா இருபது ஒது போடணும்னீஷா கடைசியில் தான் வரணும் ஏஷா மம மனிஷா ஏஷாங்கிறது இருபது மமாங்கிறது இருபத்தி ஒன்னு மனிஷா இருபத்தி ரெண்டு அப்படி போட்டு சௌரியமா போயிடும் அடுத்த ஸ்லோகம் அஹமித்தந்தா சேவிஷைய आंतिश्वतो चेतना आंतिश्वतो चेतना आंतिश्वतो चेतना स्फूर्तिम தாசியை பிஹாண்டலூ சதா ிா மனாா மமையா ஃுட எவோ ாம்ை பிதாண்டி குரு ம பிரம்ம என்கிற அதர்வணவெய்த மகா வாக்கியத்தை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது அயம் ஆத்மா பிரம்ம ஐயம்ன இந்த பிரத்யக்ஷமா தெரிகிற நான் நான் தெரியக்கூடிய நான் நான்கிறது எல்லாரிடத்திலையும் வியாபிச்சிருக்கு சொல்லப்படுகின்ற இதுதான் இந்த ஆத்மா தான் பிரம்மன் பரம்பொருள் அதான் இந்த ஸ்லோகம் விளக்குகிறது ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம் யா திரிய நரதேவதாபி அகமிதி அந்தஸ்புடா கிரிய नर नर தேக விஷயா பாந்திஸ்வதோச்சேதனிய நர தேவதாபிகா சம்வித்து அந்தியத்தை சப்ளை பண்ணிக்கணும் இதுல இல்லை திரியக்குன்னு சொன்னால் குறுக்க வளர்ற பிராணிகள் அதுக்கு பேர் திரியக்குன்னு பேர் அப்புறம் நரகான மனிதர்கள் தேவதாபிகி தேவதாபிக் இந்திராதி தேவர்கள் ஆக சிம்ஹாதி திரியக்கு சிங்கம் முதலான குறுக்கு வளர பிராணிகள் மனிதர்கள் தேவர்கள் எல்லோராலும் திரியக்கு நர தேவதாபிகி சர்வதா அகம் இந்த குட்டிரே இது முதல் ஸ்லோகத்தில் சொன்னதுதான் ஆனால் இங்கே அகம்ங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு எல்லோரும் நான் நான் நான் விவகாரம் பண்ணுகிறார்கள் இந்த நான்கிறது மாறுறதில்ல அப்புறம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் மாறி போயிடுறது நான் குட்டையாக இருக்கிறேன் அப்படின்னா எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் பாடியோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் நான் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறேன் அப்படின்னா எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் மனசோடு ஐடென்டிஃபை பண்ணுகிறோம் நான் அறிவாளியாக இருக்கிறேன் நான் முட்டாளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற போது புத்தியோடு ஐடென்டிஃபை பண்ணுகிறோம் நான் ஏழையாக இருக்கிறேன் அப்படிங்கிற போது பணத்தோடு ஐடென்டிஃபை பண்ணுகிறோம் பணம் இல்லாததோடு ஐடென்டிஃபை பண்ணுகிறோம் நான் பணக்காரனாக இருக்கிறேன் நான் வீடு உள்ளவனாக இருக்கிறேன் வீடு இல்லாதவனாக இருக்கிறேன் எல்லாம் இந்த நானில் தான் எல்லாத்தையும் சேர்க்கிறோம் தயானு சுவாமி சொல்லுவார் இந்த நான் நசுங்கி போயி எடுத்துப்பான் பாரு இந்த நானில் நீ எல்லாத்தையும் போட்டு போட்டு இந்த நானே நசுங்கி போயிடுத்து அதை ரொம்ப அதை பிரசானிஃபை பண்ணி சொல்லுவார் அதனால நான் நசுங்கி போயிடுவேன் இந்த நானில் வந்து எல்லாரும் விவகாரம் பண்ணுறோம் நான் நான் நான் சொல்லி அத்தனை பேரும் விவகாரம் பண்ணிட்டுருக்கோம் அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது <Naradevata> ahamiti தெளிவாக விளங்குகிறது தனியா இருக்கிற போது நினைச்சுட்டு இருக்கோமா இன்னொருத்தரை அவர்களை அந்த சரீரமாகவே நினச்சிக்கிறோம் நம்மையும் நம்மளை சரீரமாக நினைச்சுக்கிறோம் நம்மை நாம் சரீரமாக நினைத்து கொண்டால் மற்றவர்களை பார்க்கற போது எப்படி நினைப்போம் அவர்களையும் சரீரமாக தான் நினைப்போம் நம்மை நாம் வந்து சுத்த சைதன்யம் கான்சியஸ்னஸ் ஆத்மா அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுன்னு சொன்னோம் நினைச்சுன்னு இருந்தோம் ஆனால் இன்னொருத்தரை போது எப்படி நினப்போம் இது ஒரு உபாதின்னு நினைப்போம் இது ஒரு உபாதி இன்னொரு உபாதின்னு தான் நான்கிறது எல்லாருக்கும் காமன் ஒருவேளை இந்த புஸ்தகம் பேசுறதா இருந்தாலும் நான் புத்தகமாக இருக்கிறேன்னு சொல்லும் பேசுறதா இருந்தா சொல்லும் அதனால எல்லா ஜீவராசிகளிலும் நான் நான் நான் சொல்லப்படுறது இதைத்தான் அயம்ங்கிற மகா வாக்கியம் குறிக்கும் அயமாத்மா பிரம்மங்கிறது அயம் திஸ் திஸ் அகம் இந்த அகம் நான் நான் என்று எல்லா சரீரங்களிலும் இருக்கின்ற நான் என்கின்ற எண்ணமானதுல நான் இருக்கா இல்லையா தூக்கத்தில் நான் இருக்குறேன்னு நினைக்க முடியாது நினைச்சா தானே சொல்றதுக்கு நினைக்க முடியாது தூக்கத்தில் நான் இருக்கிறேன்னு நினைக்க முடியாததுனால நான் இல்லை சொல்ல முடியுமோ இல்லை சொல்ல முடியாது அதனால தான் முழிச்ச உடனே நான் சொல்றோம் அதாவது தூக்கத்தில் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை மனசு ஒடுங்கிருக்கு மனசு விழிச்ச உடனே மனசோட சேர்ந்துண்டு நான் இருக்கிறேன்னு சொல்லணும் அப்ப ஆழ்ந்த உறக்கத்திலே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று நினைக்க முடியாவிட்டாலும் நான் இருக்கிறேன் நான் நினைக்க முடியல அதனால நான் இல்லைன்னு சொல்ல முடியாது நினைக்கிறதுக்கு மனசு வேணும் ஆனால் மனசு இல்லாட்டாலும் நான் இருக்கிறேன் அதுதான் முக்கியம் இது புரியலன்னா ரொம்ப ஒன்றும் பிரயோஜனமே இல்லை தூக்கத்தில் நான் இருக்கிறேனுங்கிறதே திங்க் பண்ண முடியாது திங்க் பண்ண முடியலங்கிறத நான் இல்லைன்னு சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது அதை முழிப்பில் தான் புரிஞ்சுக்கணும் தூக்கத்தில் புரிஞ்சுக்க முடியாது இதை நான் தூக்கத்தில் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல முடியாது ஒரே துக்கமாயிடும் அதனால தூக்கத்தில் கண்டுபிடிக்க முடியாது நல்லா கொட்டை கொட்டை முழிச்சுட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் ஈவன் சமாதியில கூட தெரிஞ்சுக்க முடியாது சமாதியிலையும் மனசு ஒடுங்கி போயிடும் தூக்கத்திலையும் மனசு ஒடுங்கி போயிடும் சமாதியிலையும் மனசு ஒடுங்கி போயிடும் ஆனால் நன்றாக விழிப்பு நிலையில் உபனிஷத்தை படித்து சாஸ்திரத்தை படித்து தான் புரிஞ்சுக்க முடியும் என்னது அகம் நான் இருக்க அஸ்மி நான் என்னவா இருக்கேன்னு தெரியல சாஸ்திரம் விசாரம் பண்ணி சொல்லி கொடுக்குறது இது ஆப்ஜெக்ட் எல்லாம் நீ இல்லை அதுமாரி மாதிரி உடம்பும் ஆப்ஜெக்ட் தான் மைண்டும் ஆப்ஜெக்ட் கர்மகாண்டேனோ அதை உபதேசம் பண்ணுகிறது அதை நான் புரிந்து கொள்ளுகிறேன் யாஸ்புடாக்ரிஷியதே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நான் நான் என்கின்ற எந்த ஒரு உணர்வு தெள்ள தெளிவாக விளங்குகிறதோ அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் விலங்குகளிலும் மனிதர்களிடத்திலும் தேவர்களிடத்திலும் நான் நான் என்ற ஒரு உணர்வு தெள்ள தெளிவாக விளங்கி கொண்டிருக்கிறது இது முதல் வரி அடுத்த வரிக விஷயஸ்வோதன இந்த நம்பர் போட்டுக்கலாம் இந்த முதல் லைனுக்கு யா திரயக்கு நரதேவா அகமித்ய ஸ்புடா கிருஷ்யத்தை வந்து திரியு நரதேவா நம்பர் ஒன் நரதேவா அந்த அந்த நம்பர் டூ அகமிதி நம்பர் த்ரீ யா நம்பர் ஃபோர் ஸ்புட்டா நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் திருயரேவா அந்த அகமிதிஃபுடா ஸ்புட்டா சம்வித்து இன்னொன்று போட்டுக்கணும் முதல் அகமிதி யா சம்பித்து ஸ்புடா கிரியை தமிழ்ல கூட எழுதி விலங்குகளிடத்தும் மனிதர்களிடத்திலும் தெவங்களிடத்திலும் தேவதைகளிடத்திலும் உள்ளே உள்ளே மனசு அர்த்தம் உள்ளே திரியக்கு நர தேவதாபிகி விலங்குகள் மனிதர்கள் தேவதைகள் இவர்களின் உள்ளத்தில் நான் என்ற உணர்வு நான் என்ற யாதொரு உணர்வு தெளிவாக கிரகிக்கப்படுகிறதோ விளங்கிக் அர்த்தம் கிரகிக்கப்படுகிறதோ விளங்கிக் இது முதல் வரைக்கு விளக்கம் அடுத்த வரைக்கு அப்புறம் சொல்றேன் பிரகாசத்தினால் இயற்கையாகவே ஜடமாக இருக்கிற மனதும் இந்திரியங்களும் தேகமும் விஷயங்களும் விளங்குகின்றனவோ இதான் ரெண்டாவது வரைக்கும் விளக்கம் எதனுடைய பிரகாசத்தினால் எதனுடைய இருப்பால் எதனுடைய எதனுடைய பிரகாசத்தினால் எது விளங்கிறதுனால இதெல்லாம் விளங்குறதோன்னு அர்த்தம் விளக்கு விளங்குறதுனால தான் பொருள் விளங்குறது அது மாதிரி நான்கிற உணர்வு விளங்குறதுனால தான் மனம் விளங்குகிறது இந்திரியங்கள் விளங்குகின்றன உடல் விளங்குகிறது பொருள்கள் விளங்குகின்றன முதல்ல ஆத்மா விளங்குகிறது சைத்தன்யம் விளங்குகிறது உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு தீபாராதனை ஆடுற போது கூட சொல்கிறோம் भाति नेमा நிற சூரியோந்திரம் நேமா வியோதி குத்தோயி தமேவா தனுபாதிசர்வம் விபாதி அப்போ இந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறதுனா எதனுடைய பிரகாசத்தால் யத் பாசானா எதனுடைய பிரகாசத்தினால் அச்சேதனாக இயற்கையாகவே அச்சேதனமானது அச்சேதனம்னா ஜடம் லைக் புக்கு இதெல்லாம் வந்து ஜடம் ஆனால் இங்கே உபனிஷத் இந்த ஸ்லோகம் சொல்கிறது மனசு ஜடங்கிறது மனசு ஜடம் மனசு ஜடம் இந்திரியங்கள்லாம் ஜடம் உடம்பு ஜடம் ஆப்ஜெக்டும் ஜடம் இதுக்கெல்லாம் வந்து உணர்வை கொடுக்கறதே எதுன்னு கேட்டால் சைதன்யம் கண்ணாடி வெறும் கண்ணாடிக்கு வந்து இன்னொன்று ஒளிர்விக்கிற சக்தி இல்லை ஆனால் அதே கண்ணாடியை வந்து வெளியில் கொண்டு போய் வெயிலில் நிறுத்தின்னு காமிச்சோமான சூரியன் அதில் பிரதிபிம்பிக்கும் அப்போ அந்த அந்த கண்ணாடி வந்து இருட்டரையை ஒளிர்விக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக ஆகிறது அது மாதிரி எப்படி இருட்டறையை வெளியே கண்ணாடியின் மூலம் சூரியனை பிரதிபிம்பிக்கச் செய்து ஒளிர்விக்க செய்கிறோமோ அது போல இந்த சுத்த சைதன்யமானது மனதுக்கு ரிஃப்ளக்ட் பண்ணுற ஒரு சக்தி இருக்குது மனசு கண்ணாடி மாதிரி அது வந்து ஜடந்தான் அது கண்ணாடி மாதிரி அந்த சுத்த சைதன்யத்தை பிரதிபிம்பிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதுதான் இந்திரியங்களையும் தேகத்தையும் விஷயத்தையும் பிரகாஷிப்பிக்கிறது ஒளிர்விக்கிறது இல்யூமின்ஸ் இங்கிலீஷை சொன்னால் இல்யூமின் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்யூமின் பண்ணுறது பிரம்மன் தான் சைதன்யம் தான் அப்போ இது இந்த வரிக்கு என்ன பண்ணுறது அர்த்தம் போட்டுக்கிறது எழுத வேண்டிதான் தமிழில் எத்ஷா நம்பர் நம்பர் சொல்றேன் ஒன் பாஷா அச்சேதனாக நம்பர் த்ரீ பாந்தி நம்பர் ஃபோர் யத் பாஷா ஸ்வதா அச்சேதனாக ஹிருதய்ச தேக விஷயாக பாந்தி எதனுடைய பிரகாசத்தினால் இயற்கையாகவே ஜடமாக இருக்கின்ற மனது இந்திரியங்கள் தேகம் விஷயங்கள் ஹிருதயம்னு சொன்னால் ஹிரதயம்னு சொன்னால் இந்த இடத்துல மைண்டு புத்தி அக்ஷம்னு சொன்னால் இந்திரியங்கள் கண்ணுன்னு எழுதப்படாது இந்திரியங்கள் அப்புறம் தேகம்னு சொன்னால் உடம்பு ஸ்தூல சரீரம் விஷயம் சொன்ன ஆப்ஜெக்ட் சென்ஸ் ஆப்ஜெக்ட் எல்லாமே அடங்கி போய்டும் ஹிருதயதோ தமிழ் எழுதுறது எப்படி எழுதுறது எதனுடைய பிரகாசத்தினால் இயற்கையாகவே ஜடமாக இருக்கின்ற புத்தியும் இந்திரியங்களும் உடலும் விஷயங்களும் விளங்குகின்றனவோ தமிழில் எழுதிங்க எதனுடைய ஒளியால் எதனுடைய பிரகாசத்தால் ஞாபகம் வச்சோன்னா இது லைட் இல்லை ரொம்ப நேரம் சொன்னோடனே ஒளின உடனே ஏதாவது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்னு ஆரம்பிச்சுடாது ஒளின்னா அது லைட் இல்லை ஏன்னா இந்திரியா அத்தீதம் இந்த இடத்துல வந்து சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ்னு அர்த்தம் உணர்வுன்னு அர்த்தம் கான்சியஸ்னஸ் வந்து லைட் இல்லைது லைட்டை தெரிஞ்சுக்கிறது தான் கான்சியஸ்னஸ் அதனால தான் உபனிஷத்தில் வந்து ஜோதிஷாம் ஜியோதிஹின்னு சொல்லியிருக்கு ஒளிக்கு ஒளின்னு சொல்லியிருக்கு இருளையும் ஒளியையும் எது உணர்கிறதோ அது ஒளிக்கு ஒளி தத் ஜோதிஷாம் ஜோதிஹி தத்யாத்மவிதோ விது ஆக என்னால் எத் பாஷா ஹிரதயாட்சதேக விஷயாக ஸ்வத்த அச்சேதனாக இல்லை எத் பாஷா ஸ்வத அச்சேதனாக ஹிரதயாட்சதேக விஷயாக வாந்தி தமிழ் எழுதி முடிச்சாச்சோ எதனுடைய ஒளியால் இயற்கையாகவே ஜடமாக இருக்கின்ற புத்தியும் இந்திரியங்களும் உடலும் விஷயங்களும் விளங்குகின்றனவோ பிரகாசிக்கின்றனவோ ஒளிர்கின்றனவோ விளங்குகின்றனவோ அது ஒரு இது இப்ப இது எல்லாம் பாருங்க எப்படி போட்டிருக்கு ஓன்னு இருக்கு ரெண்டுலையும் அடுத்த வரி சொல்ல போறது அதை தியானம் பண்ணி ஞானிகள் நிறைவை பெறுகிறார்கள் அடுத்த வரி சொல்ல போறது விலங்குகளிலும் மனிதர்களிடத்திலும் தேவர்களிடத்திலும் உள்ளே நான் என்ற எந்த ஒரு உணர்வானது தெள்ளத்தெளிவாக விளங்கி கொண்டிருக்கிறதோ எதனுடைய ஒளியால் இயற்கையாகவே ஜடமாக இருக்கின்ற மனதும் இந்திரியங்களும் தேகமும் விஷயங்களும் பிரகாசிக்கின்றனவோ அந்த அப்படின்னு அடுத்த ஆரம்பிக்கிறது தாம்யை நிர்வாகமான பிஹிதாக்கிபாம் தாம் ஸ்பூர்த்திம் சதாபாவயன் நம்பர் ஒன் மண்டல நிபாம் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் பாவயன் சிக்ஸ் பாஸ்யா சதா பாவயன் இப்படி படிக்கணும் பாஸ்யி பிஹிதார்க்க மண்டல நிபாம் தாம் ஸ்பூர்த்தி சதாபாவயன் பாஸ்யின்னா இந்த காண்டெக்டில் மேகங்கள்னு அர்த்தம் இந்த காண்டெக்டில் இது மேகங்கள்னு அர்த்தம் இப்போ இது இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும்னா இதை புரிஞ்சுக்கணும் அதாவது சூரியன் இருக்கு சூரியன் எப்போ பிரகாசமா இருக்கு நித்திய பிரகாசமா இருக்கு சூரியனுடைய பிரகாசத்தினாலதான் என்ன ஆகுறது கடல்ல இருக்கிற சம ஜலம் எல்லாம் ஆவியா மாறி மேகமாகறது அது சூரியனே மறைச்சு விடுறது சூரியனே மறைச்சுடுற போது மேகம் இருக்குன்னு நமக்கு தெரியறது சூரியனும் தெரியறது ஆனால் சூ மேகத்தை அறிவிக்கிறதே எது சூரியன்தான் மேகம் சூரியனை தெரியலன்னாலும் மேகத்தை மேகத்தை மறைச்சிருக்கிறது சூரியன் தான் மேகம் வந்து சூரியன்தான் மேகமானது சூரியனை மறைச்சிருக்கிறது மேகம் இருக்கிறதுங்கிறதே சூரியனால தான் விளங்குறது அப்படின்னு நமக்கு தெரியுது அதனால பாஸ்யி பிகித்த அர்க்க மண்டல நிபாம் பாஸ்யின்னா ஒளிர்விக்கப்படுகின்ற மேகங்களால் மறைக்கப்பட்ட சூரியனை போன்ற அதனால என்னென்னா அயாம் கான்சியஸ்னஸ் நம்ம நினைக்க முடியாததுக்கு காரணம் என்னென்னா இந்த body-mind complex நம்மளை மறைக்கிறது இந்த body-mind complex வந்து நம்முடைய ஒரிஜினல் நேச்சரை மறைக்கிறது ஆனால் இந்த body-mind பாடி மைண்டு காம்ப்ளக்ஸே எது பிரகாசப்படுத்துறதுன்னா ஐஆம் நான் தான் வந்து ஐஆம் இல்யூமினிங் நான் தான் அதை வந்து பிரகாசப்படுத்தின்னு இருக்கேன் ஆனால் என்ன ஆயிடுறதுனா பிரகாசப்படுத்தப்பட்ட உடலும் மனசும் என்ன பண்ணுறதுனா என்னையே மறைக்கிறது நான் தான் அதை பிரகாசப்படுத்துறேன் ஆனால் அதுவே என்ன மறைக்கிறது இதை இங்கே அது வந்து ஒரு இடத்துல பொறுமையாக உட்கார்ந்து விசாரம் பண்ணுற போதும் ஓஹோ ஆமாம் உடம்பும் மனசும் நம்ம அறியறோம் ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னா நம்மளையே மறைச்சுடுறது அது மாதிரி இருக்குதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்றோம் பாஸ்யி பாஸ் மண்டல நிபாம் பாஸ்யின்னா ஒளிர்விக்கப்படுகின்ற ஒளிர்விக்கப்படுகின்றால் ஒளிர்விக்கப்படுகின்ற மேகங்களால் பிகித்த மண்டல நிபாம் பிகிதம்னா கவர்டுன்னு மூடப்பட்ட சூரியன் மண்டலம் சொன்ன அந்த இது அந்த ரவுண்டு அக்க மண்டல நிபாம் இவ போ பிரகாசப்படுத்தப்படுகின்ற மேகங்களால் மறைக்கப்பட்ட சூரிய மண்டலத்தை போல எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தம் சூரிய மண்டலத்தை போல சூரிய மண்டலத்தை போல் விளங்குகின்ற அப்படி போட்டுக்கணும் சூரிய மண்டலத்தை போல விளங்குகின்ற இப்போ இங்கே திருஷ்டாந்தம் இது தாஷ்டாந்தம் என்ன மனதாலும் உடலாலும் புத்தியாலும் மறைக்கப்பட்டிருக்கின்ற ஆத்மாவை மறைக்கப்பட்டிருப்பது போல் இருக்கின்ற ஆத்மாவை மறைக்க முடியுமா இந்த மேகம் இத்துணுண்டு மேகம் சூரியனை மறைக்க முடியுமோ ஆனால் மறைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையில் மறைக்க முடியுமோ மறைக்க முடியாது சூரியன் எவ்வளோ பெருசு மேகம் எத்தனும் உண்டு உண்மையில ஆக்சுவலா மேக நமகனை தான் மறைக்கிறது சூரியனை மறைக்கல ஆனா நம்ம வந்து புரியறதுக்காக இப்படி பேசுறோம் சூரியனிடத்திலிருந்து தோன்றின மேகம் சூரியனால் பிரகாசிக்கப்படுத்தப்படுகின்ற மேகம் சூரியனையே எப்படி மறைக்கிறதோ அது போல சைதன்யத்தினால் பிரகாசப்படுத்தப்படுகின்ற மனமும் புத்தியும் சைதன்யத்தை மறைப்பது போல இருக்கிறது மறைக்கல மறைக்கல ஒக்காந்து விசாரம் பண்ணா புரியறது நிஜமாவே மறைச்சிருந்ததுன்னா போகாது அது வந்து நீங்க தேய்க்கணும் ஏதாவது தியானம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி தேய்க்கணும் அது நிஜமாவே மறைக்கிறது இல்லை மனசுல எல்லாம் அழுக்கு நிஜமாவே இருக்கு அதனால அதை நீக்கணும் ஆனா ஆத்மா வந்து ஆத்மா வந்து மனசு மன ஆத்மா வந்து மனசாவே ஆயிடுத்துன்னுலாம் சொல்ல முடியாது மனச என்னைக்கும் ஒளிர்வித்துக் கொண்டுதான் இருக்கு மனச ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தான் நம்ம விசாரம் பண்றது இல்லை ஒரு பொறுமையா உட்கார்ந்து ஒரு இடத்துல ஒளிர்விக்கப்படுகின்ற சூரியனை போல சூரியனை போலன்னு சொல்லிருக்க சூரிய மண்டலத்தை போல நீங்க போட்டுக்கணும் மனம் ியங்களால் மறைக்கப்பட்டிருப்பதை போல் இருக்கின்ற அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுக்கணும் இந்தியங்களால் மறைக்கப்பட்டிருப்பதை போன்ற அதோட சேர்த்து சப்ளை பண்ணிக்கணும் போன்ற தாம் அந்த உணர்வை அந்த சைதன்யத்தை அந்த சைதன்யத்தை சதாபாவையன் எப்பொழுதும் தியானித்துக் கொண்டு எப்பொழுதும் தியானித்துக்கொண்டு எப்பொழுதும்னா என்ன அர்த்தம் சன்னியாசியாக இருந்தா எப்பொழுதும் நீங்களாம் என்ன பண்றது எப்பொழுதும் தியானிக்க முடியுமோ நாங்களே பண்றது இல்லை சரியா நீங்க நீங்க எப்படி பண்றது நாங்களும் பண்ணணும்னா இமைவிலைக்கு தான் போனோம் அதனால என்ன பண்ணுறதுன்னா சதா பாவ என்னன்னு சொன்னால் கிடைச்ச நேரமெல்லாம் அர்த்தம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தியானம் பண்ணுறதுன்னு அர்த்தம் யோகி இஞ்சித்த சததம் அப்படிதான் சொல்றது யோகி இஞ்சித்த சததம் சதா அப்படின்லாம் வாக்கியம் எல்லாம் இருக்கு கீதையிலும் இருக்கு சதாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம்னு அர்த்தம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம்னா நிறைய பேர் என்ன அர்த்தம் பண்ணிவிடுவா தெரியுமோ வாய்ப்பு வந்து கிடைக்கிற போது பண்ணிக்கிறோம்பா அதனால என்ன பண்ணுறது நீங்கள் வாய்ப்பை உண்டாக்கி கொள்ளணும்னு அர்த்தம் அப்படி சொன்னால் தான் புரியும் இல்லாட்டி என்ன வாய்ப்பு கிடைக்கும்போது தான் என்ன பண்ண சொன்னார் வாய்ப்பை இன்னும் வரலன்னா மோட்சமும் வராது அதுவும் வராது மோட்சமும் எங்கேயோ உக்காந்துன்றோம் வாய்ப்பு கிடைக்கும் போது தான் பண்ணுறதுன்னு இல்லை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்ம என்ன பண்ணணும்னு நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்கிக்கணும் அதனால் மனசில் நல்லா ஆழமாக பதியணும்னா கொஞ்சம் நேரம் அதுக்காக ஒதுக்கணும் நேரத்தை இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லா ஆர்வமாக இருந்து படித்தோம்னா உங்களை அறியாமே மனசில் எப்போவும் அந்த எண்ணம் இருந்துருக்கும் ஏன்னா ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம சாஸ்திரம் படிக்கிறோன்னு வச்சோங்க வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறோன்னு வச்சுங்க அப்புறம் அந்த ஞானம் வந்து நம்மளை அறிஞ்சு நம்மளை அறியாமையே அது வேலை பண்ணிகிட்டே இருக்கும் எதை நம்ம ரொம்ப நினை விரும்புகிறோமோ அதை அதிகமாக எதை ரொம்ப அதிகமா விரும்புகிறோமோ அதை ரொம்ப அதிகமா நினைப்போம் ஆகையினால இது நம்மள அறியாமையே இந்த கருத்துக்கள்லாம் எங்க போனாலும் ஒரு இடத்துல உட்காந்தாலே மனிஷா கொஞ்சம் ஸ்லோகம் எல்லாம் ஞாபகத்துக்கே வரும் ஏன்னா இந்த கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம் அதனால வந்து இந்த வாக்கியம் எல்லாம் ஞாபகம் வரும் தாம் பாக்க மண்டலிபாம் சதாபாவயுல சதாபாவயம் எப்பொழுதும் தியானித்துக்கொண்டு பாவயன்னு என்ன அர்த்தம் தியானித்துக்கொண்டு இதை பகவான் கீதையில் சொல்றார் भावयत புத்திரசிய अशांतस्य யுக்தி அசாந்தம் இல்லை கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் நன்றாகவே சொல்லப்பட்டிருக்கு அசதா பாவயன் எப்பொழுதும் தியானித்துக்கொண்டு யாருன்னா யோகி யோகினா இந்த இடத்துல தத்துவ தத்துவானி நிதித்தியாசனம் பண்ணி கொண்டுன்னு அர்த்தம் அவன் என்ன பண்ணுறான்னா எப்போ பார்த்தாலும் இந்த சாஸ்திரத்தை படிக்கிறான் தத்துவங்கள் எல்லாம் நல்லா மனசில் வாங்கிக்கிறான் அதை நல்லா தியானம் பண்ணுறான் ஒன்று ஸ்ரவணம் இல்லாட்டி நிதித்தியாசம் சிரவணத்திலே மனநல்லாம் வந்துடும் எல்லாம் அதுலேயே கேள்வி கேட்டு பதில் சொல்லி சந்தேகம் எல்லாம் நீங்கிடும் இல்லை சிரவணத்திலேயே மனநமும் அடங்கி விடுறது ஆனால் வந்து தனியாக தியானம் பண்ணுறான் இதை இந்த கீதையில் சொன்ன மாதிரி முறைப்படி தியானம் பண்ணி அது தன்மயம் ஆக்கிடுறான் நிர்வத்தமான என்ன அர்த்தம் கேட்டா அந்த பரம்பொருளிலேயே ஒன்றுபட்டு போகின்ற மனதை உடையவனாய் பரம்பொருளிலேயே ஒன்றுபட்டு போன மனது அதுலேயே லயமாயிடு ஒடுங்கிடுது நிஷ்டகான் ஸ்தித பிரஜா நிர்வத்த மானசகா உறுதியான அறிவு படைத்தவனாய் ஞானத்தில் உறுதி பெற்றவனாய் நிர்வத்த மானசான பிரம்மத்திலேயே கலந்துட்டான்னு அர்த்தம் அப்படி சொல்லுவோம் கலந்துட்டானா என்ன அர்த்தம் அந்த ஞானத்துல உறுதியாயிட்டான் அர்த்தம் அவனுக்கு அந்த விற்த்தி பலமா இருக்குன்னு அர்த்தம் அகண்டாக்கார விற்த்தின்னு சொல்லுவாரு சம்ஸ்கிருதத்துல அகண்டாக்கார விற்பி அந்த விறத்திலேயே அவன் வந்து ஸ்திரமாகிவிட்டான் நிர்வத்தமான மக்களுள் தலை சிறந்தவன் ஏஷா மம மனீஷா இது என்னுடைய உறுதியான எண்ணம் அவ்வளவுதான் நம்பர் போடல இல்லையோ சதாபாவ என்னோட நிறுத்திருக்கோம் இல்லையா அப்புறம் யோகி நிறுவமான சகா பவதி தியானிப்பவனாய் தத்துவஜானியானவன் பரம்பொருளோடு ஒன்றுபட்டு விடுகிறான் பரம்பொருளோடு ஒன்றுபட்டு விடுகிறான் அது ஒரு வாக்கியம் அது ஒன்றுபட்டு விடுகிறான்னா என்னமோ கலந்து விடுறான்லாம் அர்த்தம் கிடையாது அது அப்படிதான் அந்த பாஷையில்தான் சொல்ல முடியும் ஒன்றுபட்டு விடுகிறான்னா அதோட மிங்கிள் ஆயிடுறான்னு அர்த்தம் இல்லை அந்த விறத்தி பலமா இருக்கு அகண்டாகாரி அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த ஜானம் உறுதியாக இருக்கிறது என்று பொருள் அவன் மக்களுள் தலை சிறந்தவன் ஏஷா மம மனிஷா இது என்னுடைய உறுதியான கருத்து தமிழ்ல சொல்லலையோ எல்லாம் சொல்லி இருக்கேன் இல்லையா இதோட அடுத்த சொல்லு போலாமா இல்ல ஏதாவது புரியலையா போகலாமா இல்லையா தமிழ்ல சொன்னது ஃபுல்லா சொல்லிட்டேனும் நிர்பிருத்தமான நான் சொல்லிக்கிறேன் அதாவது முதல்ல என்ன சொன்னோம் மனிதர்கள் தேவர்கள் இவர்களிடத்தில் நான் என்று எந்த ஒரு உணர்வு தெள்ளத்தெளிவாக விளங்குகிறதோ எதனுடைய பிரகாசத்தினால் இயற்கையாகவே ஜடமாக இருக்கின்ற மனம் இந்திரியங்கள் உடல் விஷயங்கள் விளங்குகின்றனவோ பிரகாசிக்கப்படுகின்ற மேகங்களால் மறைக்கப்பட்ட சூரிய மண்டலத்தை போல பிராக்கெட்டில் போட சொன்னேன் இந்திரியங்களால் மனதும் மனதாலும் இந்திரியங்களாலும் மறைக்கப்பட்டிருக்கின்ற அந்த உணர்வை எப்பொழுதும் தியானித்து கொண்டு யோகியானவன் பரம்பருளோடு ஒன்றுபட்டு விடுகிறான் அவனே மக்களுள் தலை இது என்னுடைய உறுதியான கருத்து அவ்வளோதான் வேகமாக சொல்லிவிட்டேன் இது என்னுடைய உறுதியான கருத்து கொஞ்சம் நிறுத்தினா இந்த ஃப்ளோ போயிடுறது நிறுத்தினா அந்த ஃப்ளோ போயிடுறது அதனால தான் கொஞ்சம் சொல்ல சரி போய் இது அயம் ஆத்மா பிரம்ம அப்படிங்கிற மகா வாக்கியத்தை சொல்லுகிறது அகம் பிரம்மா எல்லாம் மகா வாக்கியத்தோட என்ன ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் உண்மையிலேயே ஒன்று மேலெழுந்த வாரியாக பார்த்தா வேறு வேறையாக இருக்கிறது உண்மையில் இருப்பது பரம்பொருள் ஒன்றே இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப மறக்கக்கூடாது இந்த கமுத்திர எக்ஸாம்பிளை மறந்துடாயும் ஜலம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன் சமுத்திரம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன் தரங்கம் அலைகள் இஸ் ஈக்குவல் டு ஜீவன் உண்மையிலேயே அலையையும் கடலையும் வியாபிச்சிருக்கிறது ஜலம்தான் அது மாதிரி இந்த ஜீவர்கள் இந்த ஜகத்து ஈஸ்வரன் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது சுத்த சைதன்யமான பிரம்மன் இது அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்தை தவிர வேறு யாரும் சொல்கிறது இல்லை மற்ற ஃபிலாசபிலாம் பகவானை ஆப்ஜெக்டாகவே வச்சு முடிச்சு விடுது பகவான் நாமளும் ஒன்றுங்கிறத பற்றி சொல்கிறதே இல்லை ஜெகத்து வேறதான் பகவான் வேறதான் ஜீவர்கள் வேறதான் ஜீவ ஜீவேதா ஜீவ ஜட பேத ஜட ஜட பேத ஜீவ ஈஸ்வர பேதா ஈஸ்வர ஜடபேதா பஞ்சபேதம் அர்த்தம் உங்களுக்கும் நமக்கும் நமக்கும் நாய்க்கும் நரிக்கும் புலிக்கும் கலதிக்கும் எல்லாத்துக்கும் உள்ள அப்புறம் வந்து ஜீவ ஜடபேதம் இந்த ஜட பொருள் இந்த புஸ்தகத்துக்கும் நமக்கு இருக்கிற பேதம் இந்த புஸ்தகத்துக்கும் இதுக்கு இருக்கிற பேதம் ஜட ஜடபேதம் அதுக்கு பேரு ஜட ஜட பேத ஜீவ ஜீவேதா ஜீவ ஜட பே ஜட ஜட பேதா அப்புறம் ஈஸ்வர ஜீவ பேதா கடவுளுக்கு நமக்கு இருக்கிற பேதம் ஈஸ்வர ஜீவேதா அப்புறம் ஈஸ்வரனுக்கும் ஜடத்துக்கு இருக்கிற பேதம் இந்த பஞ்சபேதங்களை சொல்லுகிறார்கள் ஒரு சாரர் இந்த பஞ்சபேதமும் வியாபகாரிக சத்தியம் என்பது அத்வைத சித்தாந்தம் இதெல்லாம் வியாபகாரிக சத்தியம்ப்பா பாரமார்த்திகத்தில் ஜீவ ஜீவேதமும் ஜீவ ஜட பேமோ ஜட ஜட பேதமோ ஈஸ்வர ஜீவ பேமோ ஈஸ்வர ஜட பேதமோ கிடையவே கிடையாது அப்படின்னு அத்வைத்த சித்தாந்தம் பண்ணுறோம் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம் கண்ணால் பார்க்க முடியாது கண்ணுக்கு நம்ம அனுபவம் என்னது எல்லாம் பேதம்தான் சமஸ்தமும் பேதம்தான் ஆனால் புத்திக்கு மாத்திரம் அபேதம் ஒன்லி புத்திக்கு மாத்திரம் தான் நிறுத்தில அபேதத்தை கொண்டு வரும் அனர்த்தம் ஆயிடும் திரு ஸ்லோகமே இருக்கு அத்வை மனசுக்குள்ள வச்சுக்கோ செயல் காட்டாத கிரியையில் அத்வைதம் இல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிடாதே அப்படின்னு சொல்லிடாத கிரியாத்வைத்தம் நான் கருகிச்சது அத்வைத்தம் திருஷு மூணு லோகத்தையும் அத்வைதமா நீ கருது ஆனா குரு கிட்ட இவ்வளவுலாம் டீச் பண்ண உடனே ஆகவே தயர்போர் நீங்களும் நானும் ஒண்ணுன்னுட்டா கொஞ்ச கீழே உட்காருங்க நான் மேலே உட்கார்ந்துக்கிறேன் நான் அத்வைத்தம் குருனா குருவோட அத்வைத்தம் பேசக்கூடாது அத்வைதத்தை சொல்லி கொடுத்ததே குரு அதனால வந்து வியவஹாரத்தில் குருசிஷ் பேதம் உண்டு பாரமாத்துல கிடையாது விஷ்வம் பசியாரணிசம்பிஷ் ஆச்சாரிய திருபுத்தாத்மேதே ஜாக்கிரேஷபுருஷோ மாயபரி தஸ்மஸ்ரீகுருமூர்த்தி ஸ்ரீதட்சிணா மூர்த்தே இந்தகம் என்ன சொல்லுது தெரியுமா சிஷ்யன் ஆச்சாரியன் எல்லாம் மாயேங்கிறது இந்த ஸ்லோகம் ரொம்ப சௌரியமாக போச்சு சுவாமிஜி கிளாஸ் முடிச்சு விடலான் அப்படி இல்லை இது அது புரிஞ்சுன்றதுக்கு அப்புறம் அது ஞானத்துக்காக அதனால் விஸ்வம் பஷதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சிஷ்ய ஆச்சாரியத்தையா ததைவ பித்ரு புத்திராதி அப்பா புள்ள சிஷ்யன் ஆச்சாரியன் பகவான் பக்தன் எல்லாம் மாயேங்கிறது இந்த ஸ்லோகம் மா பரிபிராமிதா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயுதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஜாகிரதையாக जागृते பக்தியோடு இருக்கணும் ஏமாந்து இதெல்லாம் சொல்லிவிட்டேன் எல்லாம் சொல்லிவிட்டேன் இனிமேல் எனக்கு வேண்டாம் பகவானும் கிடையாது பக்தி கிடையாது சாஸ்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுவிட முடியாது ஞானம் ஞானத்தில் வச்சுக்கிறது அதனால் பெரியவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காருனா இந்த பகவான் தான் இந்த ஞானத்தை கொடுத்தான்னு பக்தி பகவான்கிட்ட கூடி விடுறது நானும் நீயும் ஒன்றுங்கிற ஞானத்தை பகவான் தானே கொடுத்தார் அதனால் பகவான்கிட்ட பக்தி கூடுமா குறையுமா பகவான்கிட்ட பக்தி கூடும் எவ்வளவு ஆனந்தம் பகவான் நானும் ஒன்றுன்னு ஒரு லெவலில் நானும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் புதிலேஷலேஷ தகிமே சக்கராதையோ நிர்வத்த ச்சி நலனை முனும்லித்தீர் கஷித் சூரேந்திரவந்தபோ நூலமன மமா எத்சியம்லேஷலேஷித்தம் பிர லித்தீ கஷித் சூரேந்திரவந்தப நூனம் மனிஷா மம இந்த ஸ்லோகம் இந்த நான்கு ஸ்லோகத்திலையும் சொன்ன கருத்துக்களினுடைய சாரத்தை நன்றாக நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறது ஸ்லோகம் ஆத்மா அல்லது பிரம்மன் வரூபம் என்பதை நன்றாக சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் ஆத்மா அல்லது பிரம்மன் ஆனந்த ஸ்வரூபம் நான் இதற்கு முன்னாடி வகுப்புல எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் நினைவுபடுத்துறேன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல ஏன்னா நேற்றுக்கு வகுப்புல சொன்னேன் இந்த சுக தரேங்கிறதுக்கு கேர் ஆஃப் பிப்து ஸ்லோகான்னு அதனால ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மன் சொல்லியிருக்கோம் அதாவது நான் இருக்கிறேன் நான் உணர்கிறேன் இதை வந்து சாஸ்திரத்தில் வந்து சத்து சித்துன்னு சொல்கிறோம் அகம் அஸ்மி அகம் பாமி நான் இருக்கிறேன் நான் விளங்குகிறேன் உணர்கிறேன்னு சொல்கிற இருப்பு விளங்கிறது இருக்கிறேன்னு சொல்கிற உணர்வு விளங்கிறது அப்போ ஐ எக்சிஸ்ட் நான் இருக்கிறேன்னு சொன்னாலே கான்சியஸாகவும் இருக்கேன் கான்சியஸ்னஸ் தான் நான் சொல்ற போது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது எக்ஸிஸ்டன்ஸையும் கான்சியஸ்னஸையும் பிரிக்க முடியாது சத்து தான் சித்து சித்து தான் சத்துன்னு சொல்றது இது நமக்கு நல்லா புரிஞ்சிடும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் அப்புறம் நான் உணர்கிறேன்னு சொல்ற உணர்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் இருக்கிறேன் என்பதும் அடங்கி இருக்கிறது எனவே உணர்வையும் இருப்பையும் பிரிக்க முடியாது சத்து வேற சித்து வேற இல்லை ஏன்னா சாஸ்திரம் சொல்வது அது ஆனந்தமாகவும் இருக்கிறதுன்னு சொல்வது இதுக்கெல்லாம் நல்ல சிறந்த பாடல்கள் கைவல்லி நிர்வகத்தில் சொல்லப்பட்டிருக்கு நெருப்பில் இருக்கக்கூடிய பெம்மை செம்மை செம்மை ஒளி வெம்மைனால் வெப்பம் செம்மைனா சிகப்பு நிறம் ஒளினா பிரகாஷம் அக்னியில் மூணு மூணு மூணு லட்சணம் இருக்குது அக்னிக்கு மூணு தர்மத்தை உடையுது அதே மாதிரி ஜலத்தை எடுத்துட்டோமானா அதில் குளிர்ச்சி நீர்மை வெண்மைன்னு இருக்குது அது வெள்ளையாக இருக்குது அது திரவமாக இருக்குது அது குளிர்ச்சியாக இருக்குது இது ஜலத்தோட லட்சணம் அது மாதிரி பிரம்மத்தனுடைய அல்லது ஆத்மாவுடைய லட்சணம் என்னன்னு கேட்டா சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு நீங்க எக்ஸாம்பிளை வச்சு புரிஞ்சுக்கணும் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு இது மூணும் நம்முடைய ஸ்வரூபம் மூணு லட்சணம் நம்முடைய இதெல்லாம் மூணு பதங்களே தவிர மூணு பொருள்கள் கிடையாது மூணு ஆங்கிள்ல சொல்றோமே தவிர மூணும் ஒரே வஸ்து தான் எப்படி ஜலத்தை வந்து வெள்ளையா இருக்கு குளிர்ச்சியாயிருக்கு திரவமாக இருக்குதுன்னு சொல்கிறோமோ நெருப்பம் வந்து எப்படி சூடாக இருக்குது பிரகாசமாக இருக்குது சிகப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி தான் மூணு மூணு மூணு பதார்த்தம் கிடையாது மூணு பதங்கள் பதார்த்தம் ஒன்று மூன்று சொற்களே தவிர பொருள் மூன்று அல்ல ஒரே பொருளை மூன்று சொற்களால் குறிப்பிடுகிறோம் நல்லா ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்கிறது நான் இருக்கிறேனுங்கிறது புரிஞ்சுக்கிறோம் இருப்பையும் உணர்வையும் பிரிக்க முடியாதுங்கிறது புரியுறது புரியணும் புரிஞ்சாகணும் இல்லாட்டி கிளாஸு கண்டினியூ பண்ண முடியாது புரியுறது இருப்பையும் உணர்வையும் பிரிக்க முடியாதுன்னு புரியுது ஆனால் இன்பமாக இருக்கிறேங்கிறது புரியலை ஏன்னா அப்பப்போ நான் வந்து துக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்பப்போ நாம் துக்கமாக இருக்கிறேன்னு சொல்கிறோம் ஆகையினால் ஆனந்தமாக நான் இருக்கேங்கிறது எனக்கு புரியலையேன்னா அன சாஸ்திரம் அதுக்கு நிறைய நியாயங்களெல்லாம் சொல்லி ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்கிறது அதில் வந்து ஒரு நியாயம் என்னென்னா சிம்பிள் நியாயம் என்னென்னா எதில் நமக்கு பிரியம் இருக்கோ அதில் இன்பம் இருக்குது இது சொல்லப்போனால் எதில் இன்பம் இருக்கோ அதில் நமக்கு பிரியம் இருக்குது எத்தனை எத்தனை பிரீத்திகி தத்திர தத்திர சுகம் அப்படியே சொல்லுவோம் எத்தனை எத்தனை சுகம் தத்திர தத்திர பிரீத்திகே வேண்டாம் எத்தனை எத்தனை பிரீத்திகி தத்திர தத்திர சுகம் எங்கங்கே பிரியம் இருக்கோ அங்கங்கே சுகம் இருக்குன்னா நம்ம பேரில் நமக்கு எல்லாருக்கும் பிரீத்தி இருக்குது யாரா எப்போ தெரிகிறதுனா நம்மளை யாராவது புகழ்ந்தால்ங்கிறோம் அசி வழியாது நம்மளை வந்து யாராவது புகழ்ந்தால் தெரிகிறது நம்மளை யாராவது இகழ்ந்தால் கோபம் வருது அப்போ அதுலேருந்து என்ன தெரிகிறது நம்ம பேரில் நமக்கு ரொம்ப பிரியம் இருக்குன்னு தெரியுது நம்ம பேரில் நமக்கு பிரியமாக இருக்கிறதுனால சாஸ்திரத்தோட லாஜிக் என்னன்னா நீ ஆனந்த ஸ்வரூபங்கிறது உங்ககிட்ட உனக்கு சுகம் இருக்கிறதுனால தான் உனக்கு உன் பிரியம் இருக்கு உங்ககிட்ட உனக்கு சுகம் இல்லைன்னா உன் பேர்ல உனக்கு பிரியம் இருக்க முடியாது ஆகையினால எத்தனை எத்தனை பிரீத்தி தத்திர தத்திர சுகங்கிற வியாப்திப்படி உனக்கு உன் பேர்ல பிரியம் இருக்கிறதுனால நீ ஆனந்தமாக தான் இருக்கணும்னு அனுமானம் பண்ணி புரிய வைக்கிறது உண்மை உண்மை ஆனா நம்ம என்ன சொல்றோம் நான் துக்கமா இருக்கேங்க இப்ப நான் சொன்னது ஒரு நியாயம் எங்கு நமக்கு விருப்பம் இருக்கிறதோ பிரியம் இருக்கிறதோ அங்கங்கு இன்பம் இருக்கிறது எல்லோருக்கும் தன் பிரியம் இருப்பதால் தான் ஆனந்தம் என்பதை புரிந்து வேண்டும் ஒன்று இன்னொரு நியாயம்தான் பெரிய விஷயம் அது நான் கொஞ்சம் விளக்குறேன் நாளைக்கு அப்புறம் சற்று விரிவாக விளக்கி நாளைக்கு நிறைவு செய்யறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சரி சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம நம்ம அனுபவிக்கிற சுகத்தையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணினா அது ஒரு பெரிய மாயையா இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம அனுபவிக்கிற சுகத்தையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினா ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் நம்ம இந்த உலகத்தில் சுகம் இருக்கு இப்போ வந்து டிவி பார்க்கறதுனால சுகம் இருக்கு சாப்பிட்றதுனால சுகம் இருக்கு அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் சாஸ்திரம் சொல்றது ஆக்சுவலாக விஷயத்துல சுகம் இல்லைங்கிறது எப்படின்னா விஷயத்துக்கு வந்து சுகம் இருக்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி சுகம் வரணும் அப்படி எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி சுகம் வராததுனால விஷயத்தில் சுகம் இல்லைன்னு சொல்வது சாஸ்திரம் நம்ம மறுக்க முடியுமா இப்போ வந்து ராக் மியூசிக் வந்து பிள்ளைக்கு பிடிக்கிறது அப்பாவுக்கு கர்நாடிக் மியூசிக் தான் பிடிக்கிறது அப்போ மியூசிக்கில் சுகம் இருக்குங்கிறது எப்படி சொல்வது ஒருத்தருக்கு சுகமாக இருக்குது அது இன்னொருத்தருக்கு துக்கமாக இருக்குது அப்ப மியூசிக்க சுகம்னு எப்படி நம்ம எஸ்டாபிளி பண்ண முடியும் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது விஷயத்துல சுகம் இருக்கு தூக்கத்துல ஒண்ணும் ஆப்ஜெக்டே இல்லாம நம்ம ரொம்ப ஆனந்தமா இருக்கும் சொல்ல போனா சில நேரத்துல சுகத்தை ரொம்ப விரும்புறவனு கூட தூக்கம் வந்துடுத்துன்னு சொன்னா அந்த பொருளை எல்லாம் வாண்டான்னு விட்டுட்டு நல்லா அழகா மெத்த போட்டு கொசு எல்லாம் கடிக்காம இருக்கிறதுக்கு வலையெல்லாம் போட்டுண்டு தமிழ்நாட்டில் வலையெல்லாம் போட்டுண்டு இல்லாட்டி குட் நைட் வச்சு ஆல் அவுட் வச்சு அது ஆல் அவுட்டுங்கிறது எது நான் ஆள் அவுட்டு நம்மளை தான் அவுட் அதனால அதெல்லாம் பண்ணி இத்தனையும் பண்ணது அது அப்ப இது எதுக்கு தெரியறது பண்ணிட்டு நம்ம சுகமா தூக்கம் எதுக்கு அதுல ஒரு ஆனந்தம் நமக்கு எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டு நம்ம அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு விஷயம் இல்லாமே ஆனந்தம் அனுபவிக்கிறோம் தூக்கத்துல இதை இன்னும் விசேஷம் என்னன்னா ஞானி உலகத்துல எல்லாரும் பொருள் பொருள்னு அழைஞ்சுட்டு இருக்கிற போது சில மகாத்மாக்கள் எதுவுமே வேண்டான்னு சொல்லிவிட்டு ஹிமமலையில போய் உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுருக்காரு நீங்க எண்ணத்தை கொடுத்தாலும் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்தாலும் எனக்கு வாண்டாங்கிறாரு அவர் எனக்கு வேண்டாம் எனக்கு உபதிரவமா இருக்கிறது நான் நிம்மதியா தியானம் பண்ணிட்டு இருக்கேன் இடைஞ்சல் பண்றியே அப்படிங்கிறார் அவர் எனக்கு பணமே வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் மகாத்மா தியானம் பண்ற அவருக்கு விஷயமே இல்லாமல் அவரால் ஆனந்தமா இருக்க முடியுது இல்லையா நீங்க எதெல்லாம் ஆனந்தம் நினைக்கிறீர்களோ அதை அவர் ஆனந்தம்னு நினைக்காததுனால அவர் ஆனந்தமா இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இப்ப இதுல என்ன தெரிகிறதுனா விஷயத்து உலகத்துல ஆனந்தம் இருக்குங்கிறது ஒரு மாயதம் இன்பம் இருக்குங்கிறது ஒரு தோற்றம் நமக்கு அது ஏதோ இன்பம் இருக்கிற மாதிரி ஒரு பிரமே அதில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும் ஆனால் நமக்கு ஏதோ அனுபவிக்கிற மாதிரி இருக்கேன்னு அடுத்த கேள்வி வரும் நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமே அது எப்படி அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் அதற்கு சொல்லுகிற பதில் சில சூழ்நிலைகளில் மனம் அமைதியாகிறது சில சூழ்நிலைகளை சூழ்நிலைகளில் சில மனிதர்களை பார்க்கும் பொழுது சில பொருள்களை அனுபவிக்கும் பொழுது மனசு சாந்தி ஆகிறது மனசு குவாட்டிடியூட் ஆறுது மனசு குவாட்டிடியூடு ஆற போது ஆத்மானந்தம் வந்து மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆறுதான் ஆத்மானந்தம் வந்து மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது ஆத்மாவில் இருக்கிற ஆனந்த அம்சம் மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆறுது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிற நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா ஆப்ஜெக்ட்லேருந்து ஆனந்தம் வர்றதுன்னு நினச்சுவிடும் உண்மையிலே ஆனந்தம் ஆப்ஜெக்ட்லேருந்து வரலை ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டுன்னா அதான் இங்கேதான் மாய வேலை செய்கிறது மைண்டை குவாட்டிடியூடு பண்ணுறது ூட் பண்ணிஃப்ளக்ட் ஆகிடுது நம்ம என்ன நினைச்சுருன்னா ஆப்ஜெக்ட்ல இருந்து வந்து நினைச்சு மியூசிக்ல இருந்து வந்ததுன்னு நினைச்சு உண்மை இது இப்போ மைண்ட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஆனந்தம் வெளியிலேருந்து வரல இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றது தெரியுமா நாய் எலும்ப கடிக்கிற உதாரணம் தான் சொல்லுவோம் நாய் வந்து எலும்ப கடிக்கிற போது அந்த எலும்பு வந்து அதோட வாயிலே போய் குத்தி ரத்தம் வரும் அது ரத்தம் வரும்போது என்ன பண்ணும் நாய் நினச்சிக்கோ எலும்புலேருந்து தான் ரத்தம் வருதுன்னு நினச்சிக்கும் சொல்லப்போனால் அதோட வாயிலிருந்து தான் ரத்தம் வர்றது ஆனால் அது இன்னும் நல்லா கடிக்கும் திரும்ப திரும்ப எலும்பை அது வாயெல்லாம் புண்ணா போகும் அப்போ அதோட ரத்தத்தையே அது எலும்புலேருந்து வர்றதுன்னு நினைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஆனந்தத்தையே மைண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது மைண்டில் வர்றது ஆப்ஜெக்டை வர்றதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் இந்த மைண்டை குவால்ட்டிட்யூடு பண்றதுக்கு தான் நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு பூஜை பண்ணினா ஆனந்தமா இருக்குங்கிறார் இன்னொருத்தர் என்ன எனக்கு தியானம் பண்ணினா ஆனந்தமா இருக்குங்க ஏன்னா அவர் தியானம் பண்ணி மைண்டை குவால்டிடியூடு பண்றார் ஒருத்தர் இந்தியங்களை அனுபவிச்சு மைண்டை குவால்டிடியூடு பண்றாரு அவனுக்கே தெரியல கொஞ்சம் விவரமா என்ன பண்றான் என்ன என்ன பண்றா தியானத்தை பண்ணி மைண்டை குவால்டிடியூடு பண்ணி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் ஆனால் ஞானி என்ன பண்றான் தியானமும் பண்றதில்லை ஜாகிரதையாக புரிஞ்சுங்க அதுவும் தியானத்தில் வர்ற ஆனந்தமும் ஆனந்தம் தான் வர்றது ஆனந்தமும் ஆனந்தம் தான் நானே ஆனந்தம் புரிஞ்சுக்கிறான் எப்படி சத்து சித்து ஆனந்தம் இதுல வந்து இந்த ஜலத்தினுடைய தர்மம் சொன்னோமோ அக்னியினுடைய தர்மம் சொன்னோமோ அது மாதிரி நானே ஆனந்தம்னு இவன் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சின உடனே அவன் வந்து மைண்டை குவாட்டிடியூடு பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது இந்த ஞானமே மைண்டை குவாட்டிடியூடு பண்ணிடுறது ஆக நீங்கள் மைண்டை குவால்டிடியூடு பண்ணுறதுக்கு ஸோ மெனி மெத்தர்ட்ஸ் ஆர் தேர் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து மைண்டை குவாட்டிடியூடு பண்ணலாம் பதவியை கொடுத்து மைண்டை குவாட்டிடியூடு பண்ணலாம் மியூசிக்கை கொடுத்து மைண்டை குவாட்டிடியூடு பண்ணலாம் இது முட்டாள்தனமான வேலை இது ஆனா அதை விட்டு என்ன தியானம் பண்ணி மைண்டிடியூடு பண்ணலாம் இது ஓரளவு புத்திசாலித்தனமான கொடுத்து மைண்டிடியூடு பண்றோம் பாருங்க நானே ஆனந்த ஸ்வரூபம் தெரிஞ்சுன உடனே நான் மைண்டை குவால்டிடியூடு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது எப்ப குவாட்டிடியூட் ஆறதோ ஆயிட்டு போட்டோம் ாமட்டும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை பிரகாஷ பிரவருத்தி மோகமே வச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிர்த்தானி நனிவிருத்தானி காங்கி அப்படின்னு சொல்லி கவலையே படாமல் இருக்கான் அவன்தான் பிரம்ம ஜானி ஓம் பூர்ணமத்பூர் பூர்ணாத் பூர்ணமுதே पूर्णमादाज पूर पूर ओम शांति शांति शांति பூர்ணய பூர்ணமாரி